நற்றினையின் அறுபத்தாறாவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் அறிவம் அஞ்சல் தலையில் நாம் பேசி தெரிஞ்சுக்கப் போகிற தகவல் சிறப்பு அஞ்சலுறைங்கிற ஸ்பெஷல் கவர் பற்றி உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த சமயத்திலையும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி அல்லது இடத்தோட பெருமை இப்படி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் நாள்தோறும் நடைபெற நிகழ்வு இது இந்த நிகழ்ச்சிகளோட நினைவா அஞ்சல் தலைகளை உலக நாடுகள் எப்பவுமே வெளியிட்டு முடியாது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பொள்ளாச்சியில கடந்த மா மார்ச் மாசம் வைர விழா கொண்டாடியது என்ஐஏ கல்வி நிறுவனம் டாக்டர் என் மகாலிங்கம் அவர்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் தனது வைர விழாவை அப்போ கொண்டாடிச்சு இந்நிகழ்ச்சி சம்மந்தமாக இந்திய அஞ்சல் துறையால் ஒரு நினைவு அஞ்சல் தொலை வெளியிட முடியல ஏன்னா அஞ்சல் துறையோட வருடா வருடம் அஞ்சல் தொலை வெளியிடும் பட்டியலில் இந்த நிகழ்ச்சி சம்மந்தமான பரிந்துரை இல்லை அதனால் நினைவு அஞ்சல் தொலையை வெளியிட முடியல ஒருவேளை அஞ்சல் தலை வெளியிட்ருந்தா அதோட நாம போன வாரம் பேசின முதல் நாள் அஞ்சலுரை அப்புறம் முதல் நாள் அஞ்சல் முத்திரை எல்லாமே அஞ்சல் துறை வந்து வெளியிட்ருக்கோம் ஆனால் இந்த எண்ணெயை கல்வி நிறுவனத்தோட வைர விழாவுக்கு நினைவு அஞ்சல் தலை வெளியிடலை ஆனால் அந்நிறுவனம் அந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க ஒரு அஞ்சலுரையை அஞ்சல் துறை உதவியோடு வெளியிட தீர்மானித்து வெளியிட்டது தான் சிறப்பு அஞ்சலுரைங்கிற ஸ்பெஷல் கவர் இந்தியா மட்டுமில்லைங்க இது உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் கடைபிடிக்கிற ஒரு முறை சிறப்பு அஞ்சலுரை வெளியிடுற போது அதோடு சேர்த்து அது சம்பந்தமான அஞ்சல் முத்திரையையும் வெளியிடுவாங்க முதல் நாள் அஞ்சலுரை அதாவது ஃபஸ்ட் டே கவர் போல இந்த சிறப்பு அஞ்சலுரையும் அதே சைஸு வடிவத்தில் தான் இருக்கும் அதாவது இருபது சென்டிமீட்டர் நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் முதல் நாள் அஞ்சலுரையில் இருக்கிற மாதிரியே சிறப்பு அஞ்சலுரையோட இடது பக்கம் அந்த நிகழ்ச்சி சம்மந்தமான படத்தை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க சிறப்பு அஞ்சல் முத்திரையும் வெளியிட்ருப்பாங்க சிறப்பு அஞ்சலுரையோட பின்பக்கம் அந்த நிகழ்ச்சி சம்மந்தமான குறிப்புகள் சிலது வந்து இருக்கும் முதல் நாள் அஞ்சலுரையும் சரி சிறப்பு அஞ்சலுரையும் சரி ஏதோ ஒரு நிகழ்ச்சியை சிறப்பிக்கவே அஞ்சல் துறையால் வெளியிடப்படுது இந்த ரெண்டு அஞ்சலுறைக்கும் இருக்கிற மற்றொரு வித்தியாசம் முதல் நாள் அஞ்சலுரை நாடு முழுக்க எல்லா அஞ்சல் தலை சேகரிப்பு அலுவலகங்கள்லேயும் கிடைக்கும் ஆனால் சிறப்பு அஞ்சலுரைங்கிற ஸ்பெஷல் கவர் ஒரு குறிப்பிட்ட அஞ்சல் தலை சேகரிப்பு அலுவலகத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட அஞ்சல் அலுவலகத்தில் மட்டுமே கிடைக்கும் சிறப்பு அஞ்சலுரைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் வெளியிடுவாங்க இந்த அஞ்சலுரைகளை யார் வேணுனாலும் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெளியிடலாம் ஆனால் இதை அஞ்சல் துறை அனுமதியோடு வெளியிட்டால் மட்டும்தான் இந்த அஞ்சலுரைகளுக்கு மதிப்பு இருக்கும் சிறப்பு அஞ்சலுரை அதாவது ஸ்பெஷல் கவர் பற்றி இந்த வாரம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்த வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலை பயணத்தில் மேலும் ஒரு அஞ்சல் எழுதுபொருள் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்